மற்றும் வழியில் செலவு செய்கின்ற ஒருவர் ஆகிய இருவரிடத்திலேயே தவிர வேறு யார் மீதும் கொள்வது கூடாது என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் எட்டு ஒன்று ஐந்து